அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம் ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் எட்டாம் அத்தியாயம் நேற்றைய தொடர்ச்சி தோல் கண்டார் தோளே கண்டார் தொழு கழற் கமலமன்ன தாள் கண்டார் தாளே கண்டார் என்று கம்பம் ஸ்ரீராமன் அழகை வர்ணிப்பது போல சத்குருநாதரின் பேரழகு இருக்கும் சத்குருநாதரை கண்ட கண்கள் வேறு ஒன்றையும் காணாவே எங்கு பார்த்தாலும் அவரது அழகிய முகமண்டலமே தெரிகிறது என்று மிக உருக்கமாக பாடுகிறார் சுவாமிகளின் பக்தை ஸ்ரீமதி சகுந்தலா ஆத்மாராம் அவர்கள் எந்த இடம் சென்றாலும் எந்த முகம் பார்த்தாலும் எந்தனுக்கு தெரிவது உந்தன் முகமே ஞானானந்தன் முகமே குருநாதன் முகமே என்று தொடங்குகிறது அந்த பாடல் வெள்ளக்கட்டியை வைத்தால் அது எறும்புகள் மொய்க்கின்றன அல்லவா அதே போலத்தான் என்று சுவாமிகள் தம்மை பக்தர்கள் எப்போதும் சுற்றி வருவதையும் தம்முடையே இருக்க விரும்புவதையும் பற்றி கூறுவார் எல்லாருடனும் மிக எளிமையாக பழகும் அவர் ஓர் அன்பு தெய்வம் ஆசிரம எல்லைக்குள் சதா அவரை பற்றி பேச்சுதான் இருபத்தி மணி நேரமும் அச்சமின்றி பெண்களும் குழந்தைகளும் அந்த அதி சுற்றி சுற்றி வருவார்கள் அவர்களுக்கும் சுவாமிகளும் மாறாத புன்னகையோடு இருப்பார் பக்தர் ஒரு ஒவ்வொருவருக்கும் தன்னைத்தான் சுவாமிகள் மிகவும் விரும்புகிறார் என்ற எண்ணம் இருக்கும் எல்லாருடைய இதயத்திலும் இடம்பெற்று பெற்றுவிட்டார் அந்த மாயாஜால வித்தைக்காரர் முக்கியமாக தாய்மார்களும் குழந்தைகளும் அவரிடம் கொண்டிருந்த அன்பு அலாதியானது கண்ணனிடம் கோபிகைகள் பக்தி எப்படியோ அவ்விதமான பிரேம பக்தியை குருநாதரிடம் அவர்கள் கொண்டிருந்தனர் இதை கண்ட பிரான்சு தேச துறவி அபிக்ஷித்ந்தர் சுவாமிகளின் தூய அன்பை ஒரு ஞானி அடைந்துள்ள சர்வாத்ம பாவத்தின் முக்கியமான அடையாளமாக கண்டு கழிக்கிறார் ஞானாந்தரின் முழு உருவமும் கனிந்த தூய்மையான அன்பையே புழிந்தது அந்த அன்பு பூரணமாயும் எல்லாரிடத்திலும் சமமாயும் நிறைந்திருந்தது அவருடைய அன்புக்கு பாத்திரமாக ஆவது என்பது தனித்த ஒரு பெரும் பற்றின்மையை உள்ளத்தில் பாய்ச்சியது யார்தான் மற்றவர்களை காட்டிலும் தனித்ததொரு விசேஷமான அன்புக்கு பாத்திரமாவதை விரும்ப மாட்டார்கள் அதே சமயத்தில் ஒவ்வொருவரும் அவருடைய பூரண அன்பில் அமிழ்ந்திருப்பதாக உணர்ந்தார்கள் ஞானானந்தரின் பார்வையில் எல்லா பேத உணர்ச்சிகளும் முற்றிலும் மறைந்தன எவன் ஒருவனையும் ஆன்மீக நோக்குடனேயே ஆத்மஸ்வரூபமாக அவர் கண்டார் பிரம்மம் பூரணமாக உள்ளது என்பதை உபநிஷத் கூறுகிறது அதாவது பிரம்ம வஸ்து பூர்ணமானது அதிலிருந்து தோன்றியிருக்கும் இந்த படைப்பு எல்லாமும் பூர்ணம் இன்னும் தோன்றாமல் அவியக்தமான நிலையில் உள்ளதும் பூர்ணமே நிறைவிலிருந்து நிறைவு வெளியான பிறகும் நிறைவே மிஞ்சுகிறது என்று பொருள் எல்லாரிடமும் ஞானி சொறியும் அன்பு பூரணமானது அவர் இதயத்தில் வெளி காண்பிக்காமல் இருக்கும் அன்பும் பூர்ணமானது என்றும் நிறைவாய் உள்ள அன்பே அவரது வடிவம் அது அல்ல அல்ல குறையாது சர்வாத்ம பாவம் இத்தகைய அள்ள அல்ல குறையாத பேர் பேரின்பமாக திகழ்கிறது பாமராயினும் பண்பினராயினும் புண்ணியவானாயினும் பாவி ஆயினும் எல்லோரிடத்தும் சமம் என்னும் பிரம்மத்தையே பார்க்கும் சமதர்சி அவர் இத்தகைய பிரம்மானுபவத்தை பெற்ற ஞானியின் லட்சணத்தை ஈசாவாசிய உபனிஷத்து தெளிவாக உரைக்கிறது எவன் இருப்புள்ள அனைத்தையும் ஆத்மாவின் இடத்திலேயே பார்க்கிறானோ இருப்புள்ள அனைத்திடத்தும் ஆத்மாவை பார்க்கிறானோ அப்போது எதையும் விருப்பதில்லை எப்போது இருப்புள்ள அனைத்தும் ஆத்மாவாக ஆகிவிட்டதோ அப்போது ஒற்றுமையை கண்ட மயக்கம் ஏது துக்கம் அவரது தூய அன்பு பத்தித்தர்களையும் பாவனமாக்கியதே அவர் புரிந்த பல வித்தைகளில் மிகச் சிறந்ததாகும் அவர்களை உத்தாரணம் செய்யவென்றே இந்த ஞானானந்த பிரம்மம் குருவின் வடிவம் தாங்கி வந்துள்ளது ஆகவே மனம் இறந்த இந்த ஞானிக்கு எவ்வித விருப்பு வெறுப்பும் கிடையாது மிகவும் துல்லியமாக இருக்கும் அந்த சத்வகுணம் நிறைந்த மனம் இறைவனது தூய அன்பையே பிரதிபலிக்கும் அன்பு வடிவமான இந்த ஞானி சிவமே அல்லவா புணர்ந்த பாவமெல்லாம் பரிபூர்ணம் முன் முன் இருந்த யானி விழிப்பட ஓடும் என்பதல்லவா அன்றோரின் வாக்கு ஒரு நாள் சத்குருநாதர் ஒரு பக்தையிடமிருந்து இரண்டு பழங்கள் வாங்கிக் கொண்டு அவற்றை தன்னிடமிருந்து எப்போது வேண்டுமானாலும் திரும்பி பெறலாம் என்று கூறினார் ஆனால் சிறிது நேரத்தில் அவற்றில் ஒன்றை அவரே குசித்து அருளினார் இதை பார்த்த அந்த பக்தை தான் தந்த இரு கனிகளையும் தருமாறி வேண்டினார் இதோ நீ கொடுத்த பழம் என்று சொல்லி ஒரு பழத்தை அவளிடம் கொடுத்தார் அந்த மாதம் விடாமல் சுவாமி நான் இரண்டு பழங்கள் கொடுத்தேனே என்றாள் சுவாமிகள் இதோ இன்னும் ஒரு பழம் என்று அவள் கையில் இருந்த அதே பழத்தை சுட்டி காட்டி சென்று விட்டார் சுவாமிகளின் செய்கையின் அர்த்தம் அவளுக்கு புரியவில்லை இதை அறிந்த சுவாமிகள் அவளிடம் நம்மிடம் நல்வினை தீவினை என்ற இரண்டு பழம் இருக்கு அதில் தீவினை பழத்தை சுவாமிக்கு கொடுத்து நல்வினை பழத்தி நாமே வைத்துக் கொள்வோம் என்று அன்பு கனிந்த பார்வையுடனும் புன்னகையுடனும் அருளினார் சத்குருநாதரின் உரையாடலில் ஹாஸ்ய ரஸ் ரசமும் ததுங்கும் அரிய கருத்துக்களும் தத்துவங்களும் நிறைந்திருக்கும் அவரது பேச்சு சிரிக்கவும் சிந்திக்கவும் தூண்டும் ஒரு குருவாரத்தன்று தப்போவனத்தில் பூஜை முடிந்த பிறகு ஒரு வைணவ தந்தை தாய் இருந்தால் என்ற கோபாலகிருஷ்ண பாரதியாரின் பாடலை உருக்கமாக பாடினார் ஓ அகண்டக்கார அகண்டாகார சிவமே உன்னை ஒருவன் முதுகில் பிரம்பால் அடித்தான் மற்றொருவன் செருப்புக்காலால் உதைத்தான் உனக்காக யாராவது பரிந்து பேசினார்களா ஏனென்று கேட்டார்களா உனக்கு தாய் தகப்பன் இருந்தால் இந்த துணிச்சல் யாருக்காவது வருமா தாய்த்தகப்பன் இல்லாத குறை உன் தலைவிதி வருந்து என்ற கருத்துடைய பாடல் அது சுவாமிகள் இதன் உண்மை கருத்து என ஒவ்வொருவரையும் கேட்டார்கள் பாட்டு தான் தெளிவாக இருக்கிறதே கருத்தும் அதிலேயே அடங்கியிருக்கிறதே என்றுதான் சிலர் பதில் சொன்னார்கள் உடனே அங்கிருந்த ரங்காச்சாரியார் என்ற வழக்கறிஞரை பார்த்து என்ன பெருமாள் அடுத்த பிரச பிரசங்கத்திற்கு பொருள் கொடுக்கிறேன் எல்லாரும் கேளுங்கள் பரமசிவன் மிக்க பேராசைக்காரன் ஜனநாயக சோசியலிஸ்ட் கொள்கையை அனுஷ்டிக்காதவன் ஒரு கிழவி மிக்க பிரயாசையுடன் பிட்டு செய்து அவனுக்கு கொடுத்தும் பகாசுரன் மாதிரி அத்தனையும் தின்று தீர்த்தான் ஒருவருக்கும் கொடுக்கவில்லை ஈத்துவக்கும் இன்னதென்று அறியாதவன் பிட்டு மட்டும் சாப்பிட்டானை தவிர வேலை செய்யவில்லை ஊழியம் செய்யாது ஊதியம் பெற்றான் வேலை செய்யாது கூலி பெற்றான் எனவே முதுகில் தழும்பேற விழுந்தது பிறம்படி காலத்து வேடனான கண்ணப்பனை எவ்வளவுதான் சோதிப்பது ஊனை தேனில் தோய்த்து வதக்கி கொணர்ந்தான் அவன் ஸ்வர்ணமிக்கு ஆற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து அபிஷேகம் செய்தான் தன் கெண்ண கண்ணை பெயர்த்து எம்பெருமான் கண்ணில் அப்பி ஆறாக பாய்ந்த ரத்தத்தை நிறுத்த முயன்றான் இத்தகைய அந்த எந்த பிரம்ம சிரேஷ்டன் செய்துள்ளான் ஆனால் இவ்வளவு அன்பு புரிந்த கண்ணப்பனை கடும் சோதனைக்கு உட்படுத்தினான் எளிதில் காட்சியளித்தானா நூற்றுக்கு தொன்னூற்றி ஐந்து மதிப்பெண்கள் பெற வேண்டிய மாணவனுக்கு இருபத்தைந்து சதவிகிதம் கூட கொடுக்க மறுக்கிறான் பரமசிவன் எனவே செருப்பு காலால் உதைப்பட நேர்ந்தது என்று சுவாமிகள் நகைச்சுவை ததும்ப கொடுத்த விளக்கத்தில் எவ்வளவு அருமையான நிந்தாஸ்துதி சத்குருநாதர் கதை சொல்லும் விதமே அதிசயமாக இருக்கும் கைலாசத்தில் அந்த பனியையும் மழையையும் சகித்து கொண்டிருக்க வேண்டும் என்று நியதி பார்வதி சிவபெருமானிடத்தில் எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்கள் என்றாள் சுவாமி தேவ தச்சனிடத்தில் சொன்னால் உடனே கட்டி ஆனால் உன் தலைவிதி உனக்கென்று வீடு இல்லையே என்று சொன்னார் பார்வதி இதெல்லாம் பெண்களை ஏமாற்றுவது நீங்கள் நினைத்தால் ஆக அது உண்டா என்று அடம் பிடித்தாள் என்ன செய்வது தேவதச்சனிடம் சொல்லி ஒரு வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்து அதற்கு வந்தவர்களுக்கெல்லாம் தக்கபடி மரியாதை செய்தார்கள் அதற்கு ராவணனும் வந்திருந்தான் அவன் தனக்கு வேண்டியதை கடைசியில் கேட்கலாம் என்று இருந்தான் இன்னும் யார் இருக்கிறார்கள் என்ன வேண்டும் என்று பகவான் கேட்கவே ராவணன் இதோ நான் இருக்கிறேன் எனக்கு இந்த புது வீட்டை அர்ப்பணம் செய்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டான் உடனே ஈஸ்வரன் ஆ பார்வதியை பார்த்து பார் உனக்கு தலைவிதி தலைவிதியில் வீடு இல்லை என்று அப்பொழுதே சொன்னேனே கேட்டாயா என்று சொல்லி அந்த வீட்டை ராவணனுக்கு கொடுத்து கைராசத்திற்கு திரும்பிவிட்டார் தலை விதி யாரை விட்டது பார்வதி அந்த வீட்டில் சில நாட்கள் கூட இருக்கவில்லையே என்று வருந்தினாள் அவ்வளவுதான் நினைப்புதான் பிறப்பு சீதா புராட்டியாக வந்து அவதரித்தாகிவிட்டது அப்பொழுதாவது தலைவிதி விட்டதா ஈஸ்வரன் ராமனாக வந்ததும் தசரதன் நீ அம்மா சொன்னபடி காட்டிற்கு போக வேண்டும் என்றார் சீதா புராட்டின் தலைவீதியில் வீடு இல்லையே அதுதான் அதற்கு காரணம் ராவணனுக்கு பார்வதி தான் சீத்தியாக வந்திருக்கிறாள் என்று தெரியும் அவன் அவளை அந்த வீட்டில் கொஞ்ச தங்க வைக்க வேண்டும் என்று நினைத்தான் நீ உன் வீட்டிற்கு வந்து அசோக மரத்தடியில் சோக வடிவாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சீதையை லங்கைக்கு கொண்டு வந்து விட்டான் எல்லாம் சங்கல்பம் நினைப்பு அதனால் தான் பிறப்பு இதை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் எப்போது சீதாதேவிக்கு தான் பார்வதி தனது வீட்டின் மேல் இருந்த ஆசையால் தான் இதெல்லாம் நடந்தது என்ற நினைவு வந்ததோ உடனே ராமன் அங்கு வந்து திரும்பி அயோத்திக்கு அழைத்து சென்றார் பரமேஸ்வரர் நந்தியிடம் நான் ராமனாக அவதரிக்கும் போது நீ ஹனுமான வந்து எனக்கு துண்டு செய்கின்றார் அதனால் தான் ராமனிடம் அவ்வளவு பக்தி இதெல்லாம் ஏட்டிலே இருக்காது இது அந்தரங்க இராமாயணம் ஸ்ரீராமன் தான் ஆத்மா மனம் என்பது அவருடைய பட்ட மகிழ்ச்சியாக சீதை அந்த மனதை ராவணன் எடுத்து போய்விட்டான் ஆனந்தமான அயோத்தியை விட்டு நரகமான இலங்கைக்கு செல்ல வேண்டியதாயிற்று தன்னை விட்டு பிரிந்து மனதை சேர்ந்து ஆனந்தமான அயோத்திக்கு திரும்பி வந்து பட்டாபிஷேகம் முடித்தார் இத்துடன் ஆத்மாராமன் கதை முடிந்தது இந்த ஆத்மாராமன் தான் நம்முள் எப்போதும் இருப்பவர் இதனுடைய தொடர்ச்சியை நாளை காண